அனாரிகாலம் தொட்டு வந்த எந்த வேதமானது அச்சமுற்று பயப்படுதாம் உண்மை சொல்றதுக்கு ஆனாலும் அன்பனோடு இவர்கள் கிருவை செய்யட்டும் என்பதோடு வாக்கால் இதென்று இதன்று சொல்லக்கூடிய வாக்கியத்தினால் நிகழ்த்திய நுண்மையான அப்படி சொல்லப்பட்ட அதிசூட்சமான வேதம் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் வேதமோ ஜம் அது சொல்லுமா ஈஸ்வர வாக்கியம் அர்த்தம் ஈஸ்வரன் ஜேதனம் மாய பிரதிபர் அவர் சொன்ன வாக்கியம் அர்த்தம் அதனால ஈஸ்வர வாக்கியம் என்று அர்த்தம் அவர் தான் சொல்ற நேதி நேதி என்னும் வாக்கால பிரமதி வளர்த்துறார் நிகழ்த்திய உண்மையான போத ஆனந்த உண்மை பொருளினை அது எப்படி இருக்கு போதம் சித்திரி சுகம் உண்மை சத்து அது சச்சியானந்தம் அத்தவஸ்து அது சச்சியானந்த பொருளை யானுரைக்கும் இதுதான் இப்ப விஷயம் நெருக்கிறது நூலுக்கு சச்சானந்த பொழை விளக்கம் தான் விஷயத்துக்கு விஷயம் இதுதான் நூலு விஷயம் என்ன யருமையாக என்ன அர்த்தம் பிரம்மத்தை வளர்த்தது நூலின் விஷயம் என்ன சச்சானந்தமாகிய பிரமத்தை வளர்த்ததுன்னு அர்த்தம் இது நூல் விஷயம் யான் உரைக்கும் அப்படி சொல்லக்கூடியது எப்படி இருக்கு எவ்விதத்து எந்த வகைப்பட்ட அதிகாரியானதாலும் சீன அர்த்தம் மந்தன் மத்திமன் தீந்தீரன் என்று சொல்லக்கூடிய சகலமான அதிகாரம் அர்த்தம் எவ்விதத்துவம் எந்தவிதமான அதிகாரிகளும் நிலைமையாய் போவதற்கு அவர்கள் சரவதுக்குரு பரமானந்த பிராப்தியான நிலையை அடைவதற்காக நான் சொல்கிறேன் இது பயன் ஆக விஷயம் போதவானந்த உண்மை பொருள் அப்புறமேல எவ்விதக்கும் அதிகாரிகள் நிலைமை சரவதுக்கு பரமானந்த பிராப்தி இது பயன் ஆக இந்த மூன்றையும் சொல்லியிருக்கார் இவ அமைக்க உற்றியிருக்கு அதை ஒப்பிட்டு பார்க்கணும் இதில் சம்பந்தம் பலதுமாக சொல்லுவார்கள் நாலு பிரதானமாக ஏற்றுக் கொள்ளப்படுகிறது அது என்ன பிரதிபாதிக பிரதிபாத்தியபாவ சம்பந்தம் பிராபக பிராப்தியபாவ சம்பந்தம் கர்த்த கர்த்தகபாவ சம்பந்தம் ஜனியபாவ சம்பந்தம் பிரதானமாக நாள் எடுத்துக்கலாம் எத்தனையோ இருக்கு இருந்தாலும் நாலு பொறுத்து பார்த்தீங்கன்னா போதும் அமைக்கவுற்றேன் எப்படி போதவானந்த உண்மை பொருளினி யான் இந்த நூல் அமைக்கவுற்றேன் சம்பந்தம் நூலுக்கு அதுக்கு அதாவது விஷயத்துக்கும் நூலுக்கும் சம்பந்தம் அது அமைக்கிற ஒரு ட்ரேன் அதாவது பிரதிபாதிவா சம்பந்தம் பெயர் விஷய விஷயபாவ சம்பந்தம் அர்த்தம் அதன் பிறகு எவ்விதத்தையும் அமைக்க ஒரு ட்ரெயின் எந்த அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள முடியாது அமைக்க ஒரு ட்ரேன் அமைத்திருக்கிறேன் இது எது பிராபிய பிராப சம்பந்தம் கர்த்தரிபாவ சம்பந்தம் அதிகாரிகள் விசாரம் செய்யக்கூடிய தன்மை உண்டு ஜனஜன்யப சம்பந்தம் எது நிலமையாய் போவதற்கு சர்வதற்கு பரமானந்த பிரார்க்கு அடையிறதுக்காக அப்படின்னா விசாரம் செய்த பிறகு விசாரம் ஜனகம் ஜன்னியம் ஜென்மம்னா உற்பத்தி அதை ஜனகம் என்ன உற்பத்தி பண்றது உற்பத்தி ஆனதுன்னு அர்த்தம் ஜன்னியம் தான் ஜனஜன்யப சம்பந்தம் அதாவது நிலைமையாய் போவதற்கு அமைக்க அப்படிதான் சேர்த்து நம்ம அதோட வடமொழியிலும் சம்பந்தம் இருக்கிறது வடமொழில் உள்ளதே தமிழ் அமைக்க ஒற்றேன் அது முதல் நூலுக்கும் இப்போது செய்யக்கூடிய இந்த தமிழ்நூலுக்கும் சம்பந்தம் அங்கே அமைச்சேன் ஆகவே இத்தனை விதத்தில் அமைக்க என்கிற சம்பந்தம் போதவானந்த உண்மைய பொருள் என்கிறது விஷயம் எவ்விதத்தும் அதிகாரிகள் நிலைமை என்பது பயன் சிறப்பு பரமானந்த பிராப்தி ஆக அந்த நாளை பற்றி சொல்லியிருக்கிறார் அதோடு என்ற அர்த்தம் நூலுக்கு பெயர் இந்த நூல் ஆசிரியர் சங்கராச்சாரியன்று ஆசிரியர் பெயர் இதெல்லாம் அவை நான் செய்தது என்னுடைய வாசனாதயத்தினுடைய பலம் அருள் பலம் என்றும் இவ்வளவு விஷயங்களை இந்த பால்லி முடிக்கிறார் அடுத்த பாட்டில் இந்த நூல் அட்டவணை காட்டான் அடுத்த பாட்டில் பரவும் சம்பத்தி பாங்குடன் குரவன் சேவை சிறவண மரணம் தியானம் சீர்கரும் சமாதி ஞானம் இருவித வீடு உரைக்கும் இந்த நூல் கவி இலக்கும் அரியணர் பாயுரத்தோடு அறுநூற்றி எழுபத்தொன்றாம் அதாவது நூல் வெளியில் பண்றாங்க ஒரு அட்டனை கொடுப்பாங்க புள்ளடக்கம் அது போல பொருளக்கம் இது பரவு சாதன சம்பத்தி விஸ்தாரமா இருக்கின்ற சாதனங்களோடு கூடியதை பத்தி சொல்கிறோம் முதல்ல எடுத்த ஒன்னு அதாவது வேக வைராக்கியம் சம சம்பத்தியும் ஊட்சத்தையும் சொல்லக்கூடிய சாதனங்கள் சொல்லக்கூடிய பாடல் வரும் பாங்குடன் பக்குவமாக குரவன் சேவை அவள் அதிகாரியானவன் குருவை நாடி செல்லக்கூடிய முறையும் குருவனுடைய இலக்கணமும் சீக்கிய இலக்கணமும் அவளுடைய சேவை ஆர்த்தம் அங்கம் தியானம் சத்மான்னு சொல்லக்கூடிய பணிவிடைகளை பற்றியும் சொல்லப்படும் அதன் பிறகு குரு அடைந்தவர்கள் சேவனம் பண்ணப்படும் வேதாந்த சேவனும் ஏனம் அப்புறம் தியானம் தியானத்தை முதிச்சுதான் நிதித்தியாசம் பேரு சீர் பெரும் சமாதி பொருந்திய சமாதி சமாதிய ரெண்டு சமாதிகள் பிரம்ம சத்தியம் பிரபஞ்சமித்தை சொல்லக்கூடிய ஞானம் இரு வீடு விஜய ஜீவன் முத்தி நிலை விஜய் நிலை சொல்லக்கூடிய ரெண்டு வீடுகள் ஒரே கித ஆட்டவணை பொருளடக்கம் உரைக்கும் இந்த நூல் கவி இலக்கம் எவ்வளவு பாட்ட சொல்றேன் சொன்ன அரிய இந்த சாணசவுட்டியம் முதலான சொல்லக்கூடிய விடிய அதாவது அனுபந்த சௌட்டியம் சொல்லக்கூடிய இந்த அரிய பாயிரத்தோடு அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆறுநூத்தி பாடல்கள் இப்படி பாடல் கணக்க இடைச்சேரிகள் இருக்கப்படாதுங்கிறதுக்காக ஆகிய அறுநூத்தி எழுபத்தி ஒன்று பதினாலு ஆச்சு கூட்டினா தான் வரும் ஏழு ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஏழு பதினாலு பதினாலு இருநாலுகளுக்கே சாத்திரம் பொருந்தம் அப்படி அப்புறம் பதினாலு ஆச்சு நாலு ஒன்று அஞ்சு ஆச்சு அஞ்சுன்னா இது பஞ்சாட்சிரம் பஞ்சாட்சிரம் நடராஜ பெருமான் பஞ்சாச்சலம் மந்திரம் செலுத்த புண்ணியம் உண்டாம் அது புண்ணியத்தின் காரணமாக நான் செய்தேன் அர்த்தம் அருகே கொண்டு சொன்னார் ஆகவே அறுநூற்றி எழுபத்தி ஆறு பாடல்கள் செஞ்சிருக்கான் கருத்து இத்தகைய ஒரு பாயிரம் முற்றிற்று என்று சொல்லப்படும் ஆகவே இந்த பாயிரத்தில் அலுவல் சேட்டும் சொல்லக்கூடியதும் நூல் ஆசிரியர் தன்னுடைய உபாசனா தெய்வங்கள் ஆன்ம வணக்கம் முதல் நூலுக்கு முதல்ல வெள்ளை பிள்ளையார் வணக்கம் நூலின் அட்டவணை இப்படி இவ்வளவும் அடி வச்சு ஒன்பது பாடல்கள் நிறைய பண்ணியிருக்கார் ஒன்பது முழுமையான எல் சம்பூரணம் ஆகவே ஒன்பது பாடலில் முடிச்சு இருக்கார்னு சொல்லப்படுது அடுத்தது நூலாரம்பம் சகலவே காந்த நூலேந்தமெல்லும் மெய்மையாய் மாற்றமானும் வைலமும் கோசரிக்க வேண்டவான் அந்தமாகி நீளம் கோவிந்தாசான் நிலைமையை போற்றல் செய்வான் இவ்வளோ சொல்லாமன்ல நூட ஆரம்பம் முதல் பாட்டு முதல் பாட்டில் ஆய் சங்கரர் குருநாதரை தோத்திரம் செய்து ஆரம்பிக்கலாம் அர்த்தம் தான் குருநாதர் பேர் சொல்வார் சகல வேகாந்த நூலில் ஒரு சாத்த களம் கிளம் கிளம்னாக்க குறைவு சகலம் கிளம் முற்றும் அதிகம்னு அர்த்தம் எல்லா வேதாந்த நூலேன் உபனிசத்து அர்த்தம் சத்துக்கள் தான் வேந்தத்தை போய் சொல்றது அந்த காலத்தில் எங்க தான் ஆயிரத்தி நூத்தி வேத சாகைகள் ஒவ்வொரு சாகக்கும் உபனிசத்து சொல்லப்பட்டது அது அதில் மூன்று பிரிவுகள் அதாவது எட்நூத்தி நாற்பது கர்மகாண்டத்துக்கும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்திகாண்டத்துக்கும் நூற்றி எட்டு ஞான காண்டத்துக்கும் ஆக ஆயிரத்தி நூத்தி எண்பது தாய்கள் சொல்லப்பட்டன ஏதாவது நாலு வேதங்கள் அதில் ரிக்வேதம் ரிக்வேதத்துக்கு ஐம்பதும் சமவேதம் ஆயிரம் ர்வேதம் நூத்தி எட்டு அதிரன் வேதம் இருபத்தி ஒன்று வரும் அது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரணும் ஆக இத்தனை சாலைகள் கொண்டிருக்கு ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு உபநிஷதி பண்ணியிருக்காங்க அந்த உபநிசத்துக்கு இல்ல ஞானப்பகுதி கர்மகாண்டம் என்னாலும் அந்த கர்மகாண்டத்தை சொல்லிவிட்டு பத்தி விளக்கம் சொல்லும் போது நிஷ்காம செஞ்ச நீ ஞானத்துக்கு மலதோஷ நீங்கினவாய் அதிகாரி ஆக சொல்லி முடிப்பாங்க பக்தானால் விக்ஷேபோசை நீங்கினவனாய் ஞானத்துக்கு அதிகாரி ஆகிறாய் சொல்லு அப்புறம் கடைசியில் சத்யானந்த பிரமம் நேதிநேதி வாக்காலும் அல்லது ரச்சனா வர்த்தியினாலே அந்த கால ரத்னாதி கிடையாது நேதிநேதி வாக்கியம் தான் நேதிநேதி வாக்கியத்தினாலே எது கடை எங்கி நிற்கிறதோ அதுதான் நீ அந்த ஆத்மஸ்வரூமே நீயா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய உபநிசத்துக்கள் தான் ஞானகாண்ட உபனிசத்துக்கள் அதுலதான் முக்கியமானது சாம்பாயத்தில் சாத்திய பத்து சொல்லப்படுவது தெத்தமிசமாக வாக்கியம் அதான் பெரிய பிரச்சனை உண்டாக்குறது அப்படிப்பட்ட அதில் எப்படி இருக்கு அது சகல வேதாந்தம் பெற சார்ந்த சித்தாந்தம் எல்லாம் முடிவாக செய்யப்பட்ட முடிவுகள் அனைத்தும் மிகவுமே கோசரிக்கும் மீன்மையாய் மிகவுமே கோசரிக்கும் அப்படின்னு அர்த்தம் அது அந்த லட்சணா விருத்தினால மிகவும் கோசரிக்கிறது சாமானியவருத்தே தட்டாது என்று அர்த்தம் மிகமே கோசரிக்கும் மற்றமான அகிலமும் கோசரிக்கா மற்ற பிரமாணங்கள் வைக்கின்றன இந்த நியாயசாஸ்திரம் அல்லது கர்மகாரம் சொல்லப்பட்ட மீமா உத்தர பூர்வமீமாசை கபிலரால் செய்யப்பட்ட சாங்கியோகம் வைசேசியால் செய்யப்பட்ட வைபாடிகம் கௌதமால் செய்யப்பட்ட நியாயசாஸ்திரம் பாஞ்சலியால் சொல்லப்பட்ட யோகசாஸ்திரம் இதெல்லாம் உடன்பாடு இல்லை மற்ற பிரமாணம் அர்த்தம் மற்ற பிரமாணங்களாலே அகிலமும் கோசரிக்கா முழுமையாக அது கிரகிக்க முடியாது அப்படிப்பட்ட எது அகண்ட ஆனந்தமாகி அதான் கண்டமில்லாமல் தேசகால வஸ்து பலிக்காத ரயிதமாக இருப்பது அகண்டம் அப்படிப்பட்ட அகண்டம் இருக்கு அது எப்படி அது ஆனந்தோடையும் எது குறைந்ததோ அது துக்கம்தான் நிறைந்த எதுவோ அது ஆனந்தம் அதனால அகண்ட ஆனந்தமாகி நிகழும் அப்படி விளைஞ்சு கொண்டது எது எப்படி குருநாதர் தான் நம்பு கோவிந்தாசன்னார் நம்முடைய குருநாதர் கோவிந்த பகவத் பதாச்சாரியார் அவருடைய நிலைமையை போற்ற செய்வோம் நிலைமை என்ன அவளுடைய கருணையை அவருடைய உபதேச முறைமையை அவருடைய வாழ்க்கை நிலையை இதெல்லாம் சிந்தனை செய்வோமாக அவரை காயத்தினால் வணங்குவோமாக வாக்கினால் தோத்திரம் செய்வோமாக மனதினாலே விசாரம் செய்வோமாக தியானிப்போமாக சொல்றார் ஆகவே இந்த கோந்த பாதப்பாக எப்படி இருக்கார் சகல வேகாந்தங்களில் சொல்லப்பட்ட அது பிரம்மஸ்வரபம் எதுவோ போதவானந்த உண்மை எதுவோ அதுவாயிருக்கிறார் வேகாந்தம் தான் அவள் பிரமாணம் மற்ற பிரமாணங்கள் ஆகாது அது பிரமாணத்தில் சொல்லவில்லை அதெல்லாம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மற்ற மாணங்கள் எல்லாம் அகிலமும் கோசரிக்க அதனால கொஞ்சம் கூட வேத உடன்பாடு அல்ல அப்படிப்பட்டிருக்கின்ற அதை கோவிந்த பகத்பாதாச்சாரியன் சொல்லக்கூடிய குருநாதர்க்கே நம் கோவிந்த ஆச்சாரியாருக்கு பற்றி நாம் வணக்கம் செய்வோம் தியானிப்போம் தோத்திரம் செய்வோம் என்று குரு வணக்கம் செய்து அவர் நூல ஆரம்பிக்கிறார் அவர்த்தார் ஜென்மமே ஹரிதாமத்தினும் மேவுதர் கரிதாமை மேவினும் மரையோன் தன்மை வதற்கும் வேதந்தானே ஓவலோது மார்க்கம் ஒன்று அரியதாகும் விவேக் குடாமணி நூறு ஆரம்பம் ஆயரர் அவருடைய குருநாதர் கோவிந்த பகவத் பதாச்சாரியருக்கு வணக்கம் செய்த பிறகு மங்களம் அவர் நூலுக்கு குருவை மங்களம் பண்ணிருக்கார் அதன் பிறகு ஆரம்பம் இதில் முதல்ல ஆரம்பத்தில் அதிகாரிய சொல்லும்போது மனித ஜென்மமே துல்லவம் என்பதை முதல்ல காட்டி அதன் பிறகு நூற ஆரம்பித்து கொண்டு மற்ற சாஸ்திரங்களில் இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்றது இடையில சொல்லுவாங்க இது முதல்ல சொல்ற ஜீவருக்கு ஜீவர்கள்னா எழுவை பிறப்பு எல்லா ஜீவர்கள் தான் தேவர் மனிதர் நடப்பன நீந்தவன நிற்பன பரப்பன ஒருவனு சொல்லக்கூடிய எழுவை பிறவில மாந்தர் ஜ கிடை ரொம்ப துல்லவம் மணி ஜென்மம் மிக துல்லவம் கிடைக்கிறது அதை விட துல்லவம் ஜென்மமே அறிதாம் கரிதம் ஆண்மை அதுல ஆண் தன்மை கிடைக்க மிக துல்லவம் கிடைத்து கூட ஆண்மை தன்மை வெளிப்பட்ட அது ரொம்ப துல்லவம் ஆண் சீரம் இருக்கும் ஒன்று செயல்பாரணமாக தான் இருக்கும் மேவினும் மறையோன் தன்மை ஆவதற்கு அறிதாம் இருந்தாலும் பிராமணா பிறகு அதை விட உயர்ந்தார் அத்தியை அப்படி பிராமணா பிறந்தாலும் கூட வேதம் தானே வேதம் வேதமே வேதத்தின் அர்த்தம் ஓவலற்று ஓது மார்க்கம் ஒன்றுவது அறியதாகும் அதாவது நீக்கமின்றி தொடர்ந்து அதை அபியசிக்கக்கூடிய அந்த வழியானது எல்லா பிராமணும் கிடைக்கிறது இல்லை அது மிக மிக அதிகமானால் அதனால்தான் பார்க்கத்தில் மணிஜென்மம் கிடைக்கிறது மிகப்படைய சொல்ற எரியும் கடலில் நுகத்தொழில் ஆமை கழுத்து புகுவது போல் பொறிவென் பிறவி அநேகத்தார் போல நிவேகன பிறந்தும் முறியும் பிறவிக்கு முறியும் மோகம் அமையும் முறியும் முவி போகும் அமையும் செயலால் செல்வதென்மையை இவற்றாலே தினங்கள் எல்லாம் சென்று அது உன்னை கூட சொல்லியிருக்கு எரியும் கடையில் அலைவிசான் என்ற கடல் அதுல ஏதோ காரணத்தினாலே நதியை அழிச்சி எடுத்து மொத்த முகத்தேடி விழுந்துருச்சு அது ரெண்டு பக்கம் ஓட்டம் இருக்கும் நடு ஓட்டம் இருக்கும் அது ஆமையானது என்ன ஓட்ட இருக்கலாம் பார்க்கதான் பார்க்கும் போது அலை அடிக்க அடிக்க கழுத்து உள்ள போக மாட்டேங்குது விட ஆசை இது ஆடிக்கிட்டே இருக்கு கழுத்தி போகமாட்டேங்குது இன்னும் ஆமைக்கு கூச்சம் உள்ள போயிடும் அந்த கழுத்து அப்படி விழுந்து கூட முயற்சி பண்ணி எப்படி உள்ள விட்டிருச்சான் அப்படி போறேன்னு எவ்வளவு உள்ள போ அதுபோல எரியும் கலையின் நுகர் தொழில் ஆமை கழுத்தி புகுது போல் ஒருவன் பிறகு அநேகத்தாக கூட விவேகனை பிறந்தும் அநேக ஜென்மங்களில் புண்ணியபாவத்துக்கீடாக கீழ்பறப்புகளை எடுத்து எடுத்து அவன் பிறக்கிறான் விவேகனை பிறக்கிறான் பிறந்தும் பிறவி பிறவி பயன் பயனிலை மோகம் அமையும் அதனால் அவனுக்கு இந்த நாசமாகக்கூடிய பிறப்பில மயக்கம் இருக்கிறது அது இதோ நிக்கட்டும் இன்மை வேண்டாம் அமையும் அமையட்டும் செறிவதன் நீ இவற்றாலே தினங்கள் எல்லாம் சென்றுவாண்டாம் என்ன இருக்கு தினங்கள் எல்லாம் போகத்தான் செய்யுது வீணா போகுது ஆகவே இந்த வாழ்க்கை மனித பிறவை எடுத்து விவேகன பிறந்தும் கூட பயம் இல்லாத என்றால் என்ன பெரிய இருக்கும் அது பெரியவா இல்லையு மதி அவன் பாவத்தில் சொல்லிருக்கான மடல் விரிந்த மறைமலர் வைகுவான் ஜனமனைத்தும் கந்தும் உபந்தினன் இடவருக்கு நான் மானுட உடல் உடல் படைத்தபின் ஓய்வு விட்டாளர் அண்ணன் எல்லா சீட்டு பண்ண பிறகு கீழ் ஒன்னாவது ஒரு ஓடவி ஒரு இரண்டி அஞ்சரி படைத்த பிறகு இது ஞானமடைந்து சுரூபத்தை அடையாது புத்தி பெறாது அதனால இன்னொரு சைதம் படை போரா மணி சரீரமா மனித சைடம் படைத்த பிறகு சந்தோஷம் ஏற்பட்டதா இனி கடைபிடிப்பட்ட மிக கஷ்டம் அப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சைதம் கிடைத்தும் கூட ஆண் தன்மை பிறகு மிக துல்லவம் அதுலேயும் மறையோன் தன்மை ஏ பிராமணா கஷ்டம் பிராமணா பிறந்த கூட வேதத்தை அபியசிக்கிறக்காது மிக கஷ்டம் ஆகவே இதெல்லாம் ஒன்று கொண்டு உயர் தன்மை இருக்கிறது என்று பார்த்து சொல்லி அடுத்த பாட்டும் இதே கருத்துன்னு சொல்ல அத்தியனும் வித்துவானாய் அமைவது இங்கு அரிதாமத்தின் வித்தரவான் விவேகம்தரிதே அத்தின் சுத்தஞ்சமா ஞானமற்றே சொருவமாய் நிற்கும் முத்தி புத்திசேர அனந்த ஜென்ம புண்ணியமன்றியை தாம் இந்த ரெண்டு பாட்ட சொல்றதில்லை இரண்டாம் பாட்டு சொல்றார் அத்தியனும் வித்துவானாய் அமைவது இங்கு அரிதாம் அந்த வேதம் நல்லா படித்தாலும் கூட அது சாமர்த்தியம் நாலு பேர் சொல்லி விளக்கம் சொல்லக்கூடிய சாமர்த்தியாலும் மிக செல்லவும் வாத்தியால் அதான் அவங்களே சிரோமணி என்னமோ பட்டங்கள் கொடுப்பாங்களாம் அந்த பட்டங்கள்லாம் கிடைக்கிறதா எல்லாரும் கிடைக்காது அது சாமர்த்தியம் கிடைக்கும் கனபாடிகள் கணபாடி சொல்லுவாங்க கனபாடிகள் கனபாடிகள் சிரோமணி அவங்களுக்கு பட்டங்கள் அத்தினும் வித்வானாய் அமைவது எங்கு அரிதான் அத்தின் அதை காட்டிலும் வித்தர ஆன்ம அனான்ம விவேக மெத்து அரிதி இவ்வளவு படித்தாலும் கூட ஞான மார்க்கத்தில் சொல்லக்கூடிய ஆத்மானத்ம பாகுபாடு தெரியுது மிகச் பண்ணார் என்னத்தான் வேதம் வேதம் படித்தான் கர்மகாண்டம் படித்தாலும் கூட ஞான காண்டம் படிக்கலன்னு சொன்னால் அவளுக்கு ஆத்மானாத்மா பாகுபாடு தெரியாது பிராமணா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அறிவினர் காட்டிலும் அப்படி வேக பைர அதாவது ஆத்மனத்து வேகம் வந்தாலும் கூட அதன் பிறகு அதை காட்டிலும் சுத்த ஞானம் அற்றேன் பரிசுத்தமாகிய தத்துவம் தினஞானம் வர்றது மிக கஷ்டம் அப்படி ஞானம் வந்தாலும் கூட இன்னும் மோட்ச பிரதிபந்தம் இருக்கு மோசக்கூடிய அஞ்ஞான சந்தி விவரங்கள் போறதுன்னா அதோட கர்த்தம் அதை சொல்றார் சொர்வமாய் நிற்கும் முத்தி அது மிக கடைசியில் இவ்வளவுக்கு அடிப்படை என்ன என்ன நிஷ்கா புண்ணியம் பண்ணார் புத்திசெயல் அனந்த ஜென்ம புண்ணியமன்ற இதுதான் இது புத்திபூர்வமாக அனந்த ஜென்மங்கள்ல முன்னாள் செஞ்சிருக்கணும் நிஷ்கா கர்மத்தை செய்து மலதவசத்தை போக்கிருக்கணும் அது இப்பவும் தொடர்ந்து செய்யணும் அப்படி செஞ்சிருந்தாலும் இந்த ஆத்மநாத்ம ஞானம் உண்டாகும் இல்லைன்னா காமி புண்ணியத்துக்கு போகபாகத்துக்கு எதுவாக உண்டாகும் அது ஞானத்துக்கு எதுவாக ஆகவே புத்திபூர்வமாக செய்வதற்கு அபுத்தீரமாக செய்கிறது உண்டு அபத்தமாக செய்கிறது எல்லாம் சேர்ந்தாக புத்திபூர்வம் செய்யக்கூடிய வரும் கர்மம் செய்து கர்மளத்துக்கு தியானம் பண்ணணும் பகவத்கீதை திரும்ப திரும்ப சொல்றார் உனக்கு கர்மாதிகாரம் ஒழிய பலத்தை அதிகாரம் இல்லைங்கிறார் அப்போது கே கேள்வி கேட்கலாம் நான் கருமையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அழுத்தவம் பிழைக்கிறதுக்காக நான் சும்மா செஞ்சுட்டு எனக்கு தான் லாபம்னு கேளுங்க கேள்வி கேட்குறாங்க எத்தனையோ பேர்னா வந்து சேவை பண்ணி சேவை பண்ணுன்னு சொல்கிறேன் நான் பனிப்பேன் ராவம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன் அடுத்தவங்க சும்மா நல்லா சாப்பிட்றாங்க செய்கிறாங்க பவு அனுக்கிறாங்க நான் நாய் போல் கற்றுக்க போயிட்டே இருக்கிறத எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க புத்திசேவனும் புண்ணியம் என்று எயிதான் தேசிய வளைவாயாவும் பெற்றிடவனாததேனும் ஈசனல் அருளினாலே இசைவதாம் அருமையான மாசிலாமனுடத்தன்மை மன்னிய மூச்சுத்தன்மை தேசிக ராஜன் சேவை திறமைய மூன்றும் போதும் நாலு அஞ்சி ஆறு ஏழு பாடல்கள் மனிதத்தன்மை அடைந்தும் தன்னை அழைய முயலாதவன் தற்கொலை குற்றத்துக்கு ஆளாகிறான்ற தலைப்பு அது அவதா அருகை இந்த நாலு பாடலில் முதல் பாடலில் அதிகாரி லட்சணம் சொல்கிறார் யார் அதிகாரியாக இருக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் பின்னால் விளக்க ஒரு கேள்வி இடையில் நான் பிராமணானும் பிறக்கலை எனக்கு வித்வான் தன்மையும் இல்லை அப்போ நான் எப்படி ஞானம் ஒரு கேள்வி அதுதான் சொன்னார் பேசிய அடைவாயாவும் பெற்றிட ஒன்றேனும் மேல் சொல்லப்பட்ட படிக்கிரமங்கள் எல்லாருக்கும் அமையாது சில பேருக்கு அமையலாம் அப்படி யார் இல்லாதவர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஞான மார்க்கம் உரிமை உள்ளனர் எப்படி ஈசனல் அருளினாலே இசைவதாம் அருமையான மா மானிடத்தன்மை மரடத்தன்மை மாசிலா மனிடத்தன்மை ஈசனல் அருளினாலே பகவான் அனுக்கிரம் இருக்கணும் ஈஸ்வர கருவி இல்லைன்னா எதுவும் நடக்காது போக பாக்கியத்துக்கு ஈஸ்வர கருவி நடக்கும் நடக்காது சாதாரண மக்கள் இருக்காங்கன்னு சொன்னாக்கா கர்மத்துக்கு எதாவது ஏதாவது ஜன்மத்தில் முடிஞ்ச பண்ணால் பிள்ளைங்க செஞ்சிருப்பாங்க கொஞ்சம் அதுக்கே படி இழக்கிறார் விசேஷ சலுகை அவள் கிடையாது திருடி சம்மாரம் அணுக்கணும் திரோபாவம் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள் எல்லாருக்கும் திருடிதி சம்மாரம் அணுக்கிற திரு இந்த நாளும் பொது அனுக்கிரகம் பக்தர்களுக்கு மட்டியே உரியன்னு சொல்லப்படுது அதனால ஈஸ்வர அனுக்கிரகம் வேணும்னு சொன்னால் வழிபாடு செஞ்சா தான் பக்தி மார்க்கில் ஈடுபட்டு அவரை தோத்திரம் செய்து மனவ காயத்தினால வழிபாடு செய்யும்போது அது அனுகிரகம் கிடைக்கும் அந்த அனுகிரகத்தினால போகபாகியத்துக்கும் ஏது உண்டு ஞானமார்க்கும் ஏதும் உண்டு அவரை எதுவுமே செஞ்சுக்கலாம் அதனால் ஈஸ்வர அனுக்கிரம் இல்லாமல் சாமானிய மக்கள் இருக்கிறது இந்த சாமானிய மக்கள் ஈஸ்வரன் அனுகூலம் அர்த்தம் கிளர் பரவாதிகள் காரணம் நேர்ப்பார் சிலர் பல நூலகம்லாம் பல பேர் அப்படித்தான் இருக்காங்கன்னா அவங்க ஈஸ்வன் நம்பிக்கை இல்லை செய்கிறதும் இல்லை அதனால் அப்படியே சாதாரண மக்களாக ஏதோ அன்றாட அண்ணாடு காட்சின்னு சொல்கிறாங்கன்னா அப்படின்னு தான் இருப்பாங்க அதுதான் அவங்க நிலை இங்கே அப்படி இல்லை ஞான மார்க்கத்துக்கு இப்படி ஈஸ்வன் அவருக்கு நிறைய தேவைப்படுது ஈஸ்வனல் அருளினாலே அவருடைய கிருவையினாலே இசைவதாய் பொருந்திருக்கிறதாய் அருமையான கிடைத்திய மாசிலாமட்டமில்லாமத்தன்மைன்னு சொன்னார் என்ன குற்றம் கூழ் அப்புறமேல பிரஜா மந்தம் புத்தி இல்லாதன்மை இந்த குற்றம் எல்லாம் இருக்கக்கூடாது இல்லாத கிடையாது ரொம்ப துல்லபம் மனதே கை கால் ஓனும் கால் ஓனோம் கண்ணு ஓனம்னா எப்படி என்ன ஆகுது உடலில் பலம் இல்லை பறக்கும் போதே ஆசம ஆகி போடல அந்த காலத்தில் என்ன பண்றது அவர் பேட்டி பிறகு செய்ய முடியும் ஈஸ்வரன் இசைவதாய் அருமையான மாசிலாமிய அனுக்கிரகம் கிடைத்தாலும் கூட விவேக வைராக்கியம் தீவிரமா இருக்கு விவேக வைராக்கியம் இல்லைன்னா எந்த காரியம் செய்ய முடியாது விவேக வைரா முதல்ல வைராக்கியம் இருக்கணும் வைராகியம் இருந்தால் தான் எல்லா காரியம் சாதிக்க முடியும் சொன்னார் கையினாலறையொண்ணும் பந்து போல கால நாளரையொன்று கணக்கில்லாத மெயிலே புகுந்து மெயிலே புகுந்து அழுத்தும் விவேகம் பெற்றோர் சிலர் விரையிலார் பிறப்பில் மீண்டும் இருந்தார் மய்ய பணதி செய்தி வருநிற்கும் போமாந்து வாழா பொய்யினான் மிக விரியும் வேலையோடு பொறுவதே புரிந்த மாய விவேக் பிறந்து கூட விரைவில் பிறப்பின் மீண்டும் விரை என்ன சாமர்த்தியில் வைராக்கியம் இல்லை அர்த்தம் விவேகம் இருக்கே வைராக்கியம் இல்லை அவர்களும் பிரவேகம் இல்லைங்கிற சரி வைராக்கியம் இருக்குன்னு சொல்றாரா விவேகம் இருக்கு வைராக்கியம் இல்ல வைராயம் இது இருக்கு வைராக்கியம் இல்லை விவேகம் இருக்கு வைராக்கியம் இருக்கு விவேகம் இல்லை அதுவும் விவேகம் இல்லைங்க சொல்றார் மந்திரவால் பெற்றும் பகைவெல்லான் மற்றது கொண்டு அந்தோதன் மையை அறிந்தான் போன்று இந்த உடல் கொண்டு முத்தி குறிப்பின்றி சிற்றின்பம் கல்வி காலான் கணக்கண்ணர் ஒரு நீண்ட காலம் வைராக்கியமா தவச பண்ணான பகவான் வந்தாரா என்ன வேணும்ன்னார் எனக்கு ஒரு மந்திரவாள் கொடுங்க நான் எதிரிகள் எல்லாம் ஜெயிக்க முன்னாரு சரி வச்சுக்கோனு கொடுத்துட்டு போயிட்டாரான் அப்போ எதிரிகளை ஜெயிக்கதான் உபயோக பண்ணும் அது விட்டு போட்டு இது அறுக்குதான் இல்லை பாப்போன்னு தன் கழுச்சி அறுச்சுட்டு என்ன பண்ணுறது அருக்க பார்த்தானா இதே இவருக்கு அவனுக்கு அதான் மந்திரவாள் பெற்றும் பகைவெல்லாம் மற்றது கொண்டு அந்த ஆச்சரியம் தன் மெய்யை அறிந்தான் போன்று தன்னை தைரியத்தை அறுக்கிறான அதுபோல இந்த உடல் நமக்கு கிடைக்கத்திற்கு அறிய தவசை நம்ம ஜென்மத்திற்கு அறுபது நாள் கிடைச்சிருக்கு இந்த உடல் கொண்டு முத்தி குறிப்பின்றி முத்தி அடையணும் வாழ்க்கையின் லட்சியமும் இல்லாமல் சிற்றின்பம் கண்டு வினைக்கலாம் கணக்கு இந்திரியங்கள் மூலமாக ஐந்து விதமான போகங்களை அனுப்பணும்னு ஆசைப்படுற அந்த கணக்குப்படிதான் இருக்குங்கிறார் அப்ப இங்க என்ன விவேகம் இல்லை வேற மருந்து தபு பண்ணி வரவாங்க நான் வரத்து செயல்படிக்கு செயல்படுறது விவேகம் இல்லை வேணும் பெருக்கிற போக்கு அறிவதற்கரிய அவதி நாடுதற்கு நேரம் போட்டு உதாரணப்பாடு பெருதற்கரிய பிறப்பு இது இதன் அவதி மரணம் இருக்க அறிவதற்கு எப்ப வரும் கண்டாங்க சொல்ல முடியாது இதன் போக்கு அறிவதற்கரிய பெருதற்கே பிறப்பு ஏதன் போக்கு அறிவியல் அவதி மனசுக்கு சொல்லு சொல்ற மாதிரி பார்த்து நாடுகள் நேரம் நன்றி முத்தி நேரிய கூடுவதற்கு அல்லாது குறித்து என்ன மூற்சி செய்தி குறித்து தீவிரமாக பாடுபண்ணும் மொழிய அது கொடுத்து ஐந்திரிகள் மூலமாக சிற்றின் பக்கம் அடைகிறதற்கு அது பிறப்பியை வீணா பண்ணிக்கிறது தான் அப்படின்னு எடுத்து வைக்கிற ஒரு பாட்டு இதில் விவேகம் இல்லாத காரணம்னு அது வைராக்கியம் வேணும் வைராக்கியம் இருந்தாலும் விவேகம் இருந்தாலும் வைராக்கியம் சிறக்கும் விவேகம் வைராகியம் இல்லைன்னாக்கா அதுவும் போச்சு ரெண்டு கால் மாதிரி ஒரு கால் ஓனி இன்னொரு கால் எடுத்து வைக்கிறோம் அது ஓனி இன்னொரு கால் எடுத்து வைக்கிறோம் அப்படி போல் ஒன்று கொண்ட ஆதாரம் அது அது விவேக வைராக்கியம் எது வரைக்கும் இருவரை இருந்தால் ரொம்ப உயர்வு ரெண்டு ஏது வரைக்கும் கூட அதில் பிரகாசிக்க உண்டு அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஈஸ்வரன் அலுக்கிறது தான் கிடைக்கும்போது நமக்கு மூழ்க்சியாக கிடைக்கிறது இல்லை அதனால தான் ஈஸ்வரன் அறிவினாலே தன்மை ஒன்று இரண்டாவது மன்னிய மூச்சுத்தன்மை மோட்சிக்க நிலையாக இருக்கணும் சரி கொஞ்ச காலம் மோட்சியாக பாவம் முயற்சி பண்ணி பார்ப்போம் கிடைக்கல என்ன பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்கலையா அப்படி கடைசியில் பூச்சித்வம் மோச்சத்துக்கு போய் பூச்சத்துவம் வந்துடும் பகபகானுக்கு தான் போகுது அப்படி இருக்க கூட நிலையான உமாச்சரிச்சி இருக்கணும் ரெண்டாவது இன்னும் மூன்றாவது சொல்றார் தேசிக ராஜன் சேவை திறமை ஞானாச்சாரியருக்கு சேவை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அது இல்லைன்னு சொன்னால் பிரியாவிடா ஆர்த்தமங்க தான சத்பான்னு சொல்லக்கூடிய பயணம் செய்யணும் அது வயசான காலத்தில் செய்ய முடியாது அதை வந்து சொல்கிறார் வேலி உண்டாக திறக்க தொடர்ந்துக்கு நீண்ட ஏற்பாள பல என்ன நீ சன்னியாசியா போய் ஞானமடைமே சென்னை வயசுலேயே போயிடுறப்ப வயசான காலத்தில் போனாக்கா காது கேளாது கண்ணு தெரியாது கண்ணாடி போட்டுக்கணும் கண்ணுக்கு மருந்து ஊற்றிக்கணும் உடம்புல ஆரோக்கியம் இல்லை நோய் வந்துடுது அது மருந்து வேணும் மாத்திரை வேணும் உடம்பு ஒத்து போகாது எடுக்க சேவை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எங்க குரு சேகிறது அதனால அது கூட அக்கிறாரு அதனால் தேசிக ராஜன் சேவை திறமை இம்மூன்றும் போதும் முடிக்கிறார் சரி அவர் எந்த படிப்புலையோ வேண்டாம் தகுதி இருந்தால் அவன் ஞானத்துக்கு அதிகாரி ஆகிறான் ஞானம் கிட்டும் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிச்சதுனால எல்லாருக்கும் ஞானம் அல்லது உரிமை உண்டு அர்த்தம் ஜீவர்கள் மனித சேவன் கரைகள் என்பதை பற்றி ரெண்டு பாடல சொன்னார் அப்படி எல்லாருக்கும் பிராமணத்தன்மையும் பிராமணியில சாமர்த்தியமும் இன்னும் ஆத்ம ஞானம் அடையதில் வல்லமைகள் எல்லாம் இருக்காது என்ன செய்யறதுன்னு சொன்னால் அது மூணு தகுதி இருந்தால் போறமெல்லாம் உண்முன் பாட்டில் சொன்னார் நாலாவது பாட்டில் அதாவது ஈஸ்வனால் அழகினாலே இசைவதாய் அருமையான மாசிலாம் அவளத்தன்மை என்ன சரீரம் திடமாக இருக்கணும் ஈஸ்வரன் அனுக்கிறகத்தினால அவர்களுக்கு வேதாந்ததுல பிரியம் இருக்கணும் உண்மை தெரிஞ்சு ஆசை இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமே ஆனால் அது போதும் ஒன்று அது எந்த ஜாதியோ அழிய பணக்காரனோ பிரச்சனை இல்லைங்கிறார் மண்ணி மூச்சு தன்மை நிலையான மோட்சிச்சே இருக்கணும் நிலையில்லா மோச தன் இருக்கக்கூடாது சரி எதப்போ ஒரு ரெண்டு வருஷம் மோசி பார்ப்போம் ராஜன் சேவை திறமை ஞானாச்சாரியர் தாம் அடைந்த குரு இருக்காரு அவருக்கு ஆர்டங்கம் செய்யக்கூடிய பணிகள் செய்யக்கூடிய சாமர்த்தியிருக்கணும் அது அவரு அங்க போகாந்து அப்படி என்று இந்த மூணு இருந்தா போக முடியல இந்த மூன்று வேலை அதுமேன்னா ஈஸ்வர நல்லருள் இருந்தால் அமை எல்லாருக்கும் அமை அதாவது ஈஸ்வன் நாள் அருள் நாள் அவருடைய கிருபை இருந்தால் அரை அமையும் கிருபைக்கு என்ன பண்ணுறது வழிபாடு பண்ண வேண்டியது உபாசனை பண்ண வேண்டியது தான் செய்யணும் அப்படி செஞ்சால் தான் ஈஸ்வர கிருபை கே முதல் ஈஸ்வர கேவைதான் முக்கியம் அப்புறம் தானே எல்லாம் வந்துடும் என்ன சொல்லி வரலாறு பாட்டில் இத்தகைய அருமையான மனிதர்கள் கிடைத்தும் கூட அவர்கள் முயற்சி செய்யலைன்னு சொன்னால் அவர் நிலை என்னான்னு வர்ணிக்கிறார் மனிதத்தன்மை அடைந்தும் தன்னை அடைய முயற்சி முயற்சியாதவன் தற்கொலை குற்றம் அடைகிறான் என்று சொல்வார் இந்த மூணு பாடல அது காரணம் சொல்றார் என்ன எத்திர ஏதுவாளோ எயிரியம் அவளோ தன்மை எத்தனையோ ஜென்மங்களை புண்ணிய பரிபாவத்தினாலே மனிதரன் கிடைத்திருக்கு எரிங்கள் நுகர் பாட்டெல்லாம் பார்த்தோம் அத்திலும் ஆரணார்த்தம் அறிவதற்கு ஏதுவாக அதிலேயும் வேதத்தினுடைய தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிற கூட புட்சாம்தியம் இருக்கு அது ஒரு புண்ணிய விசேஷம் ஒத்த ஆண்மையை அடைந்தும் அதற்கு பொருத்தமான ஆண் சரீரமும் ஆளும் தன்மையும் மனதை அடைக்க ஆளும் இருக்கு அப்படி இருந்தும் கூட அங்கும் சேர்த்துக்கணும் அடைந்தும் ஊக்குறிச்சிக்கணும் உண்மையா முத்திசேர இந்த முத்தை உண்மையான முத்தி பதமுத்திகள் சொற்கா பதவிகள் பொய் பொய் முத்திகள் அதெல்லாம் உண்மையான முத்தி தான் சர்வதே பரமானந்த படார்த்திற்கே உண்மையான முத்தி என்று சரி எத்தனம் செய்யா மோழன் என்றும் ஆன்மாவை கொன்றோம் எத்தனம்னா முயற்சி முயற்சி செய்யணும் ஏதோ பறந்துட்டோம் நமக்கு புத்திசாமத்தை ஆன்மம் கொடுத்துருக்கார் அதே நம்பிக்கை இருக்கு எப்படியாவது ஆத்மாவை அடைவோம் என்ற ஒரு முயற்சி இருக்க அது செய்கிறேன் சொன்னான் அவனை அவன் வந்து தன்னை கொண்டு கொண்டவன ஆனால் லௌகிகத்தில் தாகராங்களே அது கணக்கு இல்லை இங்கே அது சரித்து கொள்வது அது தோளை செய் மனதில் அமைதி இல்லாதாலுமே அதுக்கு அது பயன்படுது இது அப்படி இல்லை இது சர்வக்கரு பிரமானதா பிரார்த்திக்கு உதவுறது அதனால இத்தகைய உள்ள அந்த ஆத்மாவை என்று அதவன் தண்ணியே கொண்டவன் அப்படிங்கிறான் எத்திரோவேதுவாலோட தேகம் அத்திலும் மாரணார்த்தம் அறிவதற்கு எதுவாக ஒத்தவாழ்மையை அடைந்தும் உண்மையா முத்தி சேர எத்தனம் செய்யா மூடன் என்றும் ஆன்மாவை கொன்றோன் மூடம் என்றும் ஆன்மாவை கொன்றோன் தண்ணியே கொண்டுகிறான் அப்படிங்கிற ஆன்மரோபம் அன்னவன் அசத்தாம் தேகம் ஆதியை அபிமானித்தெங்கு ஆன்மரோபம் உணர்ந்து தான் அடையாதத்தால் தன்னுடைய ஆன்மரோபம் தன்னை ஏ கொண்டவன் தான் அப்படி நாம் அந்த ஆத்மாவை நேசிக்கணும் இல்லைன்னு கெட்டு போச்சான்னு சொன்னான் நமக்கும் அதிக்கும் அபேதம் உண்டு சொல்வது கிடையாது அபேதம் தான் அதனால ஏன் செய்யப்படாது அந்நிய பொருள் ஆசைப்படும் போது அப்புறம் நமக்கு அபே சொந்த பொருள் ஆசைப்படக்கூடாதா இதுவரைக்கும் அந்நாங்க பொருள் ஆசைப்பட்டோம் இவரும் தெரிஞ்சுக்கோ அப்டே ஆசைப்படு அப்படிங்களா அதனாலே காரணம் ஜால்தான் அதனால நீ செய்யப்படுற வந்த ஊழல் வேறாயும் சந்தேகமின் தற்றோரு பொன் தானாதோ அப்படின்னார் சரீரம் கர்மாதீனம் வந்தது இதுலயே நாம் அபிமானம் பண்ணுறோம் அப்புறம் இதில் அறிமானம் பண்ணுற நாம் தற்சர்வம் தானாதர்க்கு சந்தேகமேன் நான் உண்மை சொல்லுவோம் நம்ம அரிசாரம் செய்யணும் ஆவதற்கு சந்தேகம் என்ன விசாரம் பண்ண வராதா நம்ம நமக்கு அன்னிமாரி போல் கர்மத்துக்கு வந்துருச்சு நம்ம உண்மையான போல் வராதா அப்படிங்கிறார் அதுபோல பின்னமில்லாண்மரூபம் பெருவரத் ஆனா என்றும் அண்ணவன் அதத்தாம் தேக மாதிரியை அபிமானித்து இந்த உலகத்தின் கண்ணே இங்கு இந்த உலகத்தின் கண்ணே இது தேகாதிகளை அசத்து ஆனாலும் கூட நினைத்து அபிமானிக்கிறானே அப்படியப்பட்டவன் உன்னிய ஆன்மரூபம் உணர்ந்து சிந்திக்கத்தக்க அந்த ஆன்மரூபத்தை தான் அடையாத அடையாத காரணத்தால் தன்னுடைய ஆன்மரூபம் தன்னையே கொன்றவன்டான் தனக்கு சொந்தமான ஆத்மாவை தன் கொண்டுகிறான் சரீரத்தை கொள்வது இதெல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே நம்ம அதே பேச்சுக்கு எடுத்துக்கிறதில்லை தன்னைதான் தன்னுடைய உண்மை சொரூபந்தான் இங்கே பேச்சு அது சரீரம் சரீரத்துக்கு காரணம் என்ன அறியாமைதான் ஆத்மவர காரணம் என்ன அறியாமைதான் அது ஆரோக்கியத்திலே விதம் அதனால வேகின்ற கோபங்கள் ஆள் என்னை நான் கொண்டு விடுகிறேன் என்று சில பேர் சாகின்ற வழியினால் தான் கொண்டு விடுவன் என்பது சங்க இலவேந்தனை கொள்ளும் அவனால் விடப்பட்ட தேகமன் நல்லன் மகனே ஆகந்தனை என்ன்தனி கோவம் ஆகந்தனில் கோவில தனி ஒருனாலும் ஆத்மா வெறுப்பதில்லையா என்ன சரீரத்தில் தான் வெறுப்பா ஆத்மா வெறுப்பிடையா எதிராலே அந்த சரீரத்தை விட்ட சுகம் புத்தியில்தான் தற்கொலை பலிக்கிறான் அவளுன்னா நான் சுகம் அடைய மாட்டேன் சைடம் போச்சு நானும் போயிட்டு அந்த உணர்வு கிடையாது செத்து பண்ணதாப்ப நல்லா இருக்கும் செத்து போனால் நல்லா இருக்கலாம் அப்போ நல்லா இருக்கிற வசதி ஒன்றும் தனியாக இருக்கு இங்கே அறியாமையாலும் தெரியல அவனுக்கு அது அது உணர்றான் ஆனால் இங்கே வந்து சரீரை பற்றி ஒன்றும் இல்லை பயத்தத்தில் அந்த சூழலுக்கு அதில் சொல்லல சீட்டு வருஷம் எல்லாம் விட்டுகிட்டே பண்ணார் இன்னும் சரியாக விடல இதுதான் சரீர்தான் மிச்சம் அது மழையில் ஏன்னா அது விட போறேன் அப்போ இளங்கன்று வள்ளியார் என்ன பண்ணது அதாவது இளங்கல் இருக்கு மாட்டு என்ன சமூக அது போல சரீரம் என்ன பண்ண சரிங்க சகலத்தியாக என்ன சகல தியாகம்னா அய்மான விட சகலத்தியாகம் அய்மானத்தை விட சரீரத்தை விட வேண்டியதில்லை சரீத்தை பிடிச்சுக்கோ கருமானுசாரமாக கூடி இருக்கு கருமானசாரம் பிரியோ நீ அவசரப்படுற சகலத்யாகிறது எது அப்படின்னு சொன்னா சகலமான பதார்த்தங்களும் அபிமான வரதான் சகலத்தியாகம் அத்தகைய அபிமானத்தை விடாமல் நீ சரீரத்தை விடுற ராஜ்யத்தை விட்டேன் சைரத்தை விட்டேங்கிற என்ன அர்த்தம் ஞானமாக இருக்கிறேன் ஞான எப்படி வரும் அப்போ என்ன அர்த்தம் உலகத்தில் எந்த பொருளையும் நான் நாசம் பண்ண வேண்ட தேவை இல்லை இப்ப இருக்கணுமா அது கர்மத்துக்கேடா கொடி பிரியம் அந்த நிலையில் அது விட்டுணும் இப்ப என்ன செய்யணும் கர்மாதீனமாக கூழ்னாலும் பிரியம் வேண்டாம் பிரிஞ்சாலும் வெறுப்பு வேண்டாம் துக்கம் வேண்டாம் அதான் கொள்வி சகலத்தியாகம் அர்த்தம் இப்படிப்பட்ட சகலத்தியாகம் செய்யக்கூடிய ஒருவன் தான் ஞானமடைந்தோம் அயமானத்தை விட்டோம் பொருள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சரீரம் இருக்கலாம் சேர்ந்து போகலாம் அல்லது ஆரோக்கியமாக அனாரோக்கியமாக இருக்கலாம் அது போல கருதப்படாது இருக்கணும் உதாசீனும் அயமான மண்மை ஏதோ வர்றது போனது ஓட்டணும் என்ன பண்ணது அப்படி உதாசீனம் அடுத்தப்பட்ட உதாசீனம் தான் சகலத்தியாகன்னு பேர் கிடைச்ச திருப்தி சமபாவனை இதெல்லாம் சகலத்தியாகம்னு பேர் அது எல்லாமே விட்டேன் விட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியத்தை விட்டால் அறியாமையா அந்யானதான் வர்றாங்க நீ விட்டு என்ன உனக்கு ஞானமாக இருக்கு அப்படிங்கிறார் வயிற்று பாடுபட்டு என்ன வருது அப்படிங்கிறார் அதை இன்னமே ஆன்மரோபம் பெருவரத்தானும் அன்னவன் ஆகிய மாதி ஐமானை திங்கு உள்ளிய ஆன்மரபம் உணர்ந்து தான் அடையாதத்தால் குருமுகமாக தெரிந்து கொண்டு அடையாம காரணத்தினாலே தன்னுடைய ஆன்மரோகம் தன்னையே கொண்டவன்டான் தன்னுடைய ஆத்மாவை அவனையே கொண்டு கொள்ளாது தற்கொலை குற்றம் அவனுக்கு இருக்கு இந்த தற்கொலை குற்றம் அரசாங்கம் தண்டனை இதுக்கு ஆள்வன் தண்டப்படுகிறார் என்ன தண்டனை சொல்லுங்க அப்பான் எப்படி சூழ விவகாரங்கள் திட்டம் செஞ்சா ஜெயில போறான் நெருக்கு போறான் துக்கத்துக்கு தான் போடுறான் இது சூட்ச விவகாரம் ஆகிய தண்ணக் கொள்ள இந்த ஜீவர்களுக்கு துக்கம் கொடுக்காது என்ன பிறகு கொடுத்து அந்த பிறகு துக்கம் கொடுக்காது துக்கம்தான் அதே தட குற்றத்துக்கு தண்ணத்துக்கு தான் துக்கப்பட்ட திருந்துவான் திருந்தபோது அவன் மீண்டும் துக்கம் ஏதுவாக குற்றம் செய்ய மாட்டான் தண்டவுல நோக்கமே திருந்ததுக்கு தான் அப்ப துக்கத்து ஒன்று துக்க உணசி உண்டாக்கணும் அதுதான் ஆண்டவன் நீ இதுவரைக்கும் ஆத்ம ஞானம் வரலையா இன்னும் துக்கத்துக்கு எதுவான பிறப்பே உண்டாக்குறேன் உண்டாக்குறான் அதான் துக்கம் அதான் பையன் தான் தண்டனை அதனால எவன் ஆத்ம ஞானம் அடையாமல் ஆலசியம் சோம்பலாக இருக்கிறானோ அவனுக்கு பல பிறப்புகளை உண்டாக்கி ஆன் மூலம் துக்கத்துக்கு அவன் செஞ்ச தற்கொலை கூட்டத்துலா பயனை வேண்டிய தருணையின் முயன்றிடாமற் ஒருவனும் ஊடனுட உள்ளவாரோருங் காலைபாட்டு சொல்ற அருமையா மலத்வேகம் அடைந்து ஏதோ ஜென்மங்களில் முன்ஜென்மம் செஞ்ச ஒரு காமி புண்ணியத்தினாலே மணி சேரம் அப்படி அதோடு அதில் ஆண்மைத்தன்மை அறியும் அதில் ஆண் சீரம் கிடைத்து அதில் புத்தி கல்வி முதலான லாபங்களை அடையக்கூடிய சவியத்தை அடைந்தும் அறியும் இந்தவும் அறிவு உண்மை அறிவு கொடுக்கும் எல்லோரும் வந்துடாரு யாருக்கு வருது அவங்க ய்தான் சார் எவனுக்கு வந்தது இருக்கோ அவன்தான் சேர் மாசிலா பயனை வேண்டி பொருந்தக்கூடிய குற்றம் இல்லாத பயன் எது சர்வ பரமானந்த பிரார்த்த குற்றமில்லாத பயன் அப்படி எல்லாமே குற்றம் கலந்தது அதான் முத்திகை வேண்டி தரணியில் முயலிடாமல் உலகத்தின்ன முயற்சி முக்கியம் ஜீவனுக்கு முயற்சி சொல்லப்படுது அவளுடைய பிரார்த்தை ரெண்டாம் தரம் ஞானிக்கு பிரார்த்தை முதல் தரம் முயற்சி ரெண்டாம் தரம் ஆனாலியம் உனக்கு முயற்சி முக்கியம் தண்ணணையை முயனிடாமல் தவிரவன் அவனை என்று எவன் அதிலிருந்து விடுபடுகிறானோ அப்படிப்பட்டவனை அல்லாமல் ஒருவனும் மூடன் உண்டோ அவனை காட்டிலும் மூடன் ஒருவனே கிடையாது உண்டோன்னா ஓகே இல்லைன்னு அர்த்தம் எதனாலே ஓரும் உள்ளவாறு ஓரும் காலில் நடுநிலையை கொண்டு ஆராய்ச்சியை பார்த்தா இவனை தேனும் முரண் கிடையவே கிடையாது முறிான பற்றி பேச்சுலங்க அப்படி பார்த்தா எல்லாம் முரலா இருப்பா பவனுக்கே நினைச்சா சங்கரர் அவன் லௌகத்தில் எதுவா இருந்தாலும் முரணே தான் அப்படிங்கிறான் இல்ல ஆத்மானாத்மா அறியறதுல முயறானே அவன்தான் அறிவாளி அவன் தான் விவேகி அது விவேக வயிறாக்கி சமாச்சாரத்தை சம்பந்தம் மூச்சுன்னு சொல்றது நித்தியான தேசிய உணர்ந்தவன் அவனே விவேகின்னு சொல்றான் மொத்தங்கள் ஐவேகள் மூடங்கள்ல சொல்லிய பலவானுங்களை படித்தும் என்ன தேவர்தம்மை தினமும் அர்ச்சித்துமென்ன நீதிஜாம் கண்மம் யாவும் நித்தமும் செய்து மின்ன கோதிலா தேவர்தம்மை குறித்து பாசித்தும் என்னது பாட்டு எட்டு முதல் பதினாலு வரைக்கும் ஆத்ம போதத்தால் அங்கே யுத்தமாதியால் முத்தி சித்தியாதனல் ஆத்ம ஞானம் வந்தால்தான் துக்க நிவர்த்தி ஆனந்த பிராப்து உண்டாக முடிய பொழு முதலிய வசதி வாய்ப்பு இருக்கிறதுனாலே ஆனந்தம் துக்க நிபத்தி ஆனந்த பிராபத்து உண்டாகாது அப்படின்னு சொல்றேன் ஓதிய பலவானூலை ஒழுங்குற படித்தும் என்ன ஓதியம் சொல்லப்பட்ட அநேக நூல்கள் என்ன அதாவது அறுபத்தி நாலு கலைகள் உள்ளன உபபுராணங்கள் உப உபபபபுராணங்கள் இது வைகம் இல்லை வைகீகத்தில் விஞ்ஞானம் அப்புறம் மேலே மருத்துவம் அப்புறம் சட்டம் இன்னும் விஞ்ஞானம் எத்தனையோ இருக்குது இவ்வளோ படிக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஓதிய நூலை பலவா நூலை ஒழும்புற படித்த அது கெட்டுக்கா தினமாக படித்து என்ன பெறுதுன்னா துக்கம் இல்லாமல் பெரிய விஞ்ஞானி அது துக்கம் இல்லையா அவருக்கு அப்புறம் ஓட்டுறான் ஏழைபிழ துக்கம் இல்லையா சம்பளம் பத்திலியே பொண்டாடி தட போறாலே என்ன துக்கம் இருக்கு அது என்ன இருக்கு படித்தீங்க என்ன தீதியா தேவர்தம் தினமும் அர்ச்சித்தம் என்ன சேர்ந்து லவசிக்க வேண்டாம் குற்றமில்லா தேவர்கள் இஷ்ட தினமும் வரிசையா கலவமாக பாருங்க வழிபாடு பண்றான் அர்ச்சனை பண்றான் அது என்ன பிரயோஜனம் காமியமாக கோரிக்கை விடுங்க அது நிறைவேறுதா சிலது நிறைவேற சில நிறைவேறவில்லை அதனாலே சங்கடம் நிறைவேறுலையும் இது நிலைக்குமா நிலைக்காதோ அப்படிங்கிற எண்ணம் வரும் துக்கம்தான் நீதியாம் கண்மம்யாவும் நித்தமும் செய்தும் என்ன சரி கர்மங்கள் நீதியாக செய்கிறோம் நாள்தோறும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொண்டு வாழ்றோம் அதனால் என்ன சரி அது நல்ல மனுஷன் பேருவாங்களாம் அவ்வளவுதான் அது குக்கும் போச்சா நல்ல ஒருத்தேருவாங்க கோயில தேவர்கள் என்பதை குறித்து உபாசித்து பின்ன குற்றம் இல்லாத தேவர்கள் பிரத்திரால் என்ன முருகர்லாம் குற்றம் இல்லாத சொல்லப்படும் அவர்களே உபாசிக்கணும் உபாசிக்கிறத என்ன லாபம் இட்டி சித்திகள் ஏற்படலாம் ஆனாலும் சரவுக்கெல்லாம் பரமந்திர பிறகு உண்டாகுமா உண்டாகாது ஆகவே இதெல்லாம் லௌகீக அல்லது வைதிக லாபங்களை கறி சேர்ந்த உடைய ஆன்மலாவதிகள் சேர்ந்தல்ல சொல்ல இதில் இன்னமெங்க ஆதின பலசி வைக்கம் அறிஞ்சிடும் அறிவாளன்றிதனா கற்பகோடி உற்ற காலத்தினாலும் கோதிலா முத்தி சித்தி ஓடுவதென்றும் இல்லை இன்னும் சொல்ல சொல்லப்பட்ட கருத்துலகத்தின் கண்ணே எத்தனை இயற்றி என்ன இனி எத்தனையே இருக்கு இலிசை நாடகம் தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் வல்லவர்கள் தான் ஆனாலும் இதெல்லாம் அறிவதல்ல அயல் அறிவு இல்லை எதுனால் அறிவதில்லை அயல் அறிவு பெருகு நம்ம அறிவது ஆத்மாதான் அறிவு அறிவது அறிவு ஆத்மா அறிந்து அறிவியலே வேறு கிடையாது அப்படிங்கிறார் சரி இது போனால் போட்டோம் கலைகள் சொல்லப்பட்டிருந்தது அது செய்யலாம்னா அதுவும் தேவையில்லைங்கிறார் நகர் கலை அறுபத்து பவலயமத பரமரியே நீங்கள் சொல்லப்பட்ட கலைகள் அறுபத்தி நாள் இருபத்தி ரெண்டு இருக்கலாம் பவலயம தருசுத்தம் சம்சார சாதி விடுபடக்கூடிய அது அந்த சுத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய நிலை அதில் இல்லை சரி யோகமாக இருக்காங்களே பிராணனை அடக்கி அவங்க என்ன எப்படி என்ன அது சொல்றார் மெய்யறிவறிந்தவை அடங்கினவரேனும் போய் போய் ஐந்து ஐயந்தவை அடங்கினவர் மெய்யறிவில் வீடது பெறாரு அப்படின்னா ஐயறிவு அண்ணா சத்தப்பிர சகந்தம் போகாமல் அடக்கி பிராணாதி அடக்கி உரும போறாங்க ஆனாலும் ஆத்மீகாரம் பண்ணி ஞானம் என்ன பெரிய மெய்யறிவில் வீடது பெறாரு முடியுமா இப்படி வரிசை போறார் சொல் எத்தனை ஏற்று என்ன ஆதியாம் பரசீவ ஐக்கியம் அறிவாளர் அன்றி அந்த அறிஞரும் அறிவாளன்றி ஐக்கியம் தேவபெருமை ஏகத்தான் தெரிஞ்சுக்கணும் அது அறிவினால் அல்லாமல் ஓதனா கற்பகோழி உற்ற காலத்தினாலும் சொல்லுவதற்கு எட்டாமே சொற்கள் கிடைக்காத கற்பகாலங்கள் வரைக்கும் நீண்டு போனாலும் கூட பல பேர் எடுத்தாலும் கூட கோதிலா முத்தி சித்தி கூடுவது என்றும் இல்லை முட்டமற்ற சவதுக்கணும் பிராப்தி ஆகிய முத்தி என்று கிடைக்காது அவர்களுக்கு ஆகவே இதெல்லாம் வைத்திய காரியங்கள் வைதிக காரியங்கள் எல்லாம் தற்காலிக சுகத்தை கொடுக்கும் மொழிய அதோடு தற்காலிக துக்கத்தையும் முடிஞ்சுட்டு இருக்கும் அப்படிப்பட்டது இங்கே சொல்லப்படவில்லை ஆகவே இதெல்லாம் நிரந்தரமான சுகத்திற்கு வழிவில்லை ஆனால்தான் கோதிலா முத்தி சித்தி கூடுவது என்றுமில்லை என்றார் வித்தமாதினாளும் விமலமா முத்தி யாசை வைத்திட வேண்டாம் வித்தமாதிரியினால் என்றும் விமலமா முத்தி ஆசையை வைச்சிட வேண்டாம் என்னும் வரமான சுருதான் என்ன அதனால வேதம் சொல்லுது மண் பெண் பொன் என்று சொல்லக்கூடிய இதில் ஆசை வைக்காதீர்கள் மென்மை குறைஞ்சிய வேதம் நமக்கு என்ன சொல்லுது வித்தமாதின்னு சொன்னால் மூவாசின்னு அர்த்தம் வித்தம் பொருள் அதாவது சம்பந்தப்பட்டு ரெண்டு ஆசை சேர்த்திக்கணும் ஆக வித்தமாதிரியினால் என்றும் இன்னைக்கு மட்டும் இல்ல எந்த ஜெனிச்சு எடுத்தாலும் கூட விமலமா முத்தி ஆசையை வைத்திட வேண்டாம் அதனால அதுல முத்தி கிடைக்கும் ஆசை வேண்டாம் துக்கம்தான் மெத்திய கர்மங்களுக்கு மெய் முத்தி ஏதன்மை பொருந்திய லௌகிக வைதிக கர்மங்கள் உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்திய சிற்பம் லௌகிக கர்மங்கள் யக்கியம் கர்மம் தானம் தவம் விரதம் சில உபாசனை இது வைதிகர்மங்கள் இப்படி கர்மங்கள் பனிரெண்டா இதில் ஆறாவது வகுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் செஞ்சாலும் கூட என்ன வேணும் மெத்திய கர்மங்களுக்கு மெய் முத்தி தன்மை உண்மையான முத்தி அடையதற்கு காரணமான தன்மையானது சுத்தமா இல்லைன்னா ஒரு சதவீதம் கூட கிடையாது என்று நன்ற விளக்கமா சொல்கிறா இல்லையா ஞானகாண்டத்தில் அதெல்லாம் சொல்லுது என்று சொல்லப்படுது இது கையில ரெண்டு பாட்டு வரும் ரெண்டு அறுபத்தி நா அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில ஜென்மங்கள் தமிழ் செய்த புண்ணியங்கள் நற்புண்ணியங்கள் போன ஜென்மம் தமிழ் செய்த நற்புண்ணியம் ஞானமாக்குமே விசாரமேன் ஞானமேன் என்னாது ஆன புண்ணியம் ஈஸ்வரர் அர்ப்பணம் செய்யும் அசுத்தி போவன் சுத்தி தியாகம் மாணவன்பனை விசாரித்து ஞானத்தை மறுமென்று அறிவார் என்ன ஜென்மாந்தனம் செஞ்ச புண்ணியம் இருக்கு ஞானத்தை கொடுக்காதான் புண்ணியம் அங்குற பொது வேக விதிப்படி செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் தான் கடமை செய்யறது புண்ணியம்தான் அந்த புண்ணியம் ஆனது நீங்க சும்மா இருந்தால் காமியமாக தான் இருக்கும் அது நீ சம்பாதிக்கிற பொருளெல்லாம் உங்களுக்கு தானே யார் அது ஆமா நீங்க பாத்து யாராவது குடிச்சாத அறிவனுக்கு உடைமையாகும் நீ கொடுக்கல வச்சுப்பாங்க உங்களதான சொல்லுங்க கெடுதல் பண்ணுவாங்களா பெருவாரம் கிடைக்கும் நண்டிகட்ட நாய்கள் செய்ய மாட்டாங்க நல்லவரும் இல்லையா நிச்சயமா செய்வாங்க ஈஸ்வரனும் நல்லவருக்கு எல்லாம் நல்லவர் எல்லாரு அவர் கொடுக்க பொண்ணியம் இவன் போங்க அதான் ஆன பொண்ணி ஈஸ்வர அர்ப்பணம் செய்யுன்னு அது பையன் அசுசி போவோம் அந்த காரணத்திலே இருக்கின்ற அழுக்கு போகுது அழுக்கும் என்னைய லாபம் மானதம் விசாரித்து ஞானத்தின் அறிவாயி அது மனசானது விசாரிக்கு தகுதியாகிறது அப்போ ஞானம் உண்டாகிறது அதனாலதான் நிஷ்கா ஞானத்தை கொடுக்கும் சொல்றது காமி புண்ணியம் கொடுக்காதுங்கிற காரணம் அதுதான் அப்படின்னு சொல்றார் மெத்திய கண்மங்களுக்கு மெய்முத்தி ஏது தென்மை சுத்தமா இல்லை என்று சொல்லவே சொல்லுமென்றோ என்று சொல்ற ஆகையாள் வித்து வான்றான் அவலமாம் முத்திசேரன் வாகிய சுகவிருப்பம் மேலோன் ஆகிய நல்லாசானை அடைந்தவன் உபதேசித்த ஏகமாம் பொருள் ஏட்சித்தம் இருத்தியே முயல வேண்டும் விவேக சூடாமணி ஆயுஷ் சங்கராச்சியலை ஏற்படுத்தப்பட்டது நூல் முதல்ல மனித சைடம் கிடைக்கிறது துல்லோம் சரீரம் கிடைத்தாலும் அதிலேயும் ஊனம் இல்லாமல் இருக்கிற சைடம் துல்லோம் என்றும் அதிலையும் பிராமணாக பிறக்கிறது மிக துல்லவும் என்றும் அதிலும் கூட வேதம் படிக்கிறதுல சாமர்த்தியுடையவனாக இருக்கிறது அதிரு அருதென்றும் வேதம் படித்தால் கூட வித்வானாகிறது அருதம் ாலும் கூட ஆத்மான ஞான மனபரிபாலம் இருக்கிறது மிக துல்லவம் என்றும் அப்படியே ஆத்மானாத்மா மனபிரந்தாலும் கூட ஞானம் அடைவது மிக கஷ்டம் என்றும் ஞானம் அடைந்தாலும் கூட அடைவது மிக துல்லவம் என்றும் சொல்லி முடிச்சார் எவ்வளவுக்கும் புத்திசேலான ஜென்மம் புண்ணியம் என்று எதா அனந்தம் கூட ஜென்மங்கள் புண்ணியம் இருந்தால்தான் இந்த நிலை கிடைக்கும் என்றார் அப்புறம் இத்தகைய ஒரு நிலை எங்களுக்கெல்லாம் இல்லையே நாங்கள் எங்களை கடை தரத்துக்கு வழி இல்லையான்லாம் அவர் சொல்கிறார் மூணு தகுதி இருந்தால் போதும் பண்ணார் ஈசங்கள் இசைவதாய் அருமைதான் மனிதர் தியாகம் பண்ணார் ஈசுக்கு நல்ல சரீரம் ஆண் சீரம் கிடைத்து அதில் கூண் குடு நொண்டி மூளை கிரகிக்கும் சாமற் தின்மை இதெல்லாம் இல்லாமல் இக்குமையானால் அது ஒன்று தகுதி ரெண்டாவது அந்த தகுதிக்கு பிறகு மன்னிய ஊற்றத்தன்மை என்ன நிலையான மோசி இச்சு இருக்கணும் இப்போ ஜனங்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு இச்சம் இருக்கு பணக்காரன் ஆகணும் படிப்பாளி ஆகணும் வக்கீலாகணும் அரசியலில் பதை பெறணும் ஒரு இச்சை இருக்கத்தான் செய்யும் அந்த இச்சையெல்லாம் துக்கத்துக்கு ஏதுவான இச்சைகள் அதை விடுத்து நிலையான முத்தி அடையணும் சர்க்கரை பிரமானந்தா பிராப்தியாக முச்சியடையணும் ஒரு ஆசை இருக்கணும் மன்னிய மூச்சுத்தன்மை அதுக்கு என்ன செய்யணும் தேசிக ராஜன் சேவை திறமை குருநாதர் சேவை தீவிரமான ஆர்த்தவங்க தானம் சத்பான்சலக் குடிசை பரிமொழி செய்யணும் அப்படி மூண்டும் இருந்தால் போதும்கிறார் அதான் சொல்லப்பட்டது அது யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு அனுகூலம் உண்டு அதனால இதில் ஜாதி இனம் மதம் எதுவுமே கட்டுப்பாடுகிறார் எல்லாருக்கும் அந்த முத்தி பொது என்று சொல்லி முடிச்சார் அப்படி இருக்கும்போது இதுக்கு முடி செய்யாமல் இருக்காங்களே அவர்கள் மூடர்கள் அப்படி முடிக்கிறார் சில பேர் சொல்லலாம் பணம் வசதி இருந்தால் எல்லாம் அடையலாம்னு சொன்னால் அது பணம் இருந்தால் கிடைக்காது பொருள் இருந்தால் கிடைக்காது மண்பெண் பொன் ஆகிய மூணு வசதி இருந்தாலும் கூட கிடைக்காதுன்னு சொல்லி முடித்தார் அதற்கு மேலே இப்படி இருக்கிறதனால அவையால் வித்வான் அப்படி இருக்கின்ற வித்வானவன் அவளவா முத்தி சேர குட்டமில்லாத முத்தி என்ன குட்டம்